اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد نعبده ورسوله اللهم صل على سيدنا محمد الذي هو على اذه ورثاوي وذاعيه واهل بيته اجمعين اما بعد فبمد الله تعالى في رحمته التنزيل وفرقاده المزيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها فَوَيْلٌ لِّلَّذِينَ خَرَفْنَا عَنكُم مِّن ذِكْرٍ وَحَنِكَ تَوَجَّعْنَاكُم شَوْبًا وَقَضَاهُ لِدَاعَاتِكُمْ إِنَّ نَكْرَمَكُمْ عِندَ اللَّهِ أَشْقَاكُمْ إِنَّ صلى الله العظيم ان انا كنت بما روي الله تعالى عن قابل رسول الله صلى الله عليه وسلم قال لا يؤمن احدكم حتى يحب لاخيه ما يحب لنفسه رواه البخاري ومسلم ارا ترى ارلالنا نضر غير رغدود ما غير அல்லா சிவகாண்க்கு சர்வ புகரும் புகழ்ச்சியும் குறித்தாக இருந்தான் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் அவன் சிறவும் இல்லை திறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் குறித்திடம் சன்னார் தோதகர் மீண்டும் அரிசுவர்களை பின்பற்றி வாங்க உத்தம சுகாபாக்கள் சாதி அவுங்கள் சதாசாதி அழுங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீண்டும் அல்லாவின் நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக முனிதமிக்க சும்மாவுடைய தலைமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுதார் அவருடைய மாளிகையிலே நகைப்பில் எழுப்பிக்கலா என்ற புண்ணிய நீங்கத்திறன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹு நெல்லறியார்களே சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனே அஞ்சு பயந்து தப்புவா ஓடு நடந்து முதலில் அடியருக்கும் அவ்வாறு உங்களுக்கும் ஒசியத்தும் நஷத்தும் செய்து கொள்கிறேன் عن ذكرية إسلامية شخصة لكي الله ونكر يأخذك رب العزة الله سبحانه وتعالى عندما فرقشي فريفالكشي توشيك وكوريا وناخير من خلال الإسلام او نالية شهيرة وناخير من خلال الإسلام او نقول لك سيدك فاك ياري مغر ياري அவன் நினைச்சத்தை செய்வான் நினைச்சத்தை பிடிப்பான் நினைச்சத்தை அடிப்பான் நினைச்சத்தை படத்தான் அவனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது அடகிய திருநாமங்கள் என்படி இந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களும் அவனுடைய விளங்கப்படுத்தக்கூடியதாக அல்லாது எங்களிடத்தில் இருந்து முக்கியமான விடயத்தை எதிர்பார்க்கிறோம் எங்களை படைச்சி பரிசாலிச்சு ஒரு முக்கியமான விடயத்தை எதிர்பார்க்கிறார் என்ன விடயம் மனித தன்மையோட வாழணும் ஒவ்வொருவரும் மனிதத்தன்மையோட வாழணும் பேருக்கு மனிதன் என்ற பார்வையில இல்லாம வாழ்க்கையில் செயல் மனித மனிதத்துவத்தை கொண்டு வரணும் إن بدأ الله يفكره هو الرحمن الرعيم الملك القدود الثلاش المؤمن المهيمين العزيز الجبار المتكبر الخالق البارع المصفر الغصر القهار الوهاب الرزاق إن ذا الله يقول يومي كيرا لا تنمي بذكي எப்படி இல்லாத தண்ணி பண்ணி சொல்லுகின்றாரோ இருந்த புனங்களும் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறார் இஸ்லாமிய சகோதரி அல்லாவுடைய நெல்லை யார்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய வெற்றி ரெண்டு விஷயத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய வெற்றி நிம்மதி பின்பற்றுவதக்காத்தி முஸ்லீமோ ஈமான் கொண்டவர்களே விசிவாசிகளே நீங்க அல்லாவை எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படுங்க முஸ்லிம் இல்லாத முஸ்லிம் ஆகணும் எந்தாவது விஷயம் என்ன தெரியுமா சமூக ஒற்றுமை சமூகத்துக்குள்ள புரட்சியை இல்லாம சமூகத்துக்குள்ள கண்ட சஞ்சலவு இல்லாம ஒற்றுமையோட வாரத்தை அல்ல விரும்புகிறான் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தப்புவா மக்கே சகோதரத்துவம் இந்த விஷயம் ஒரு வாழ்க்கையில இருக்கமாக இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி ஒவ்வொரு மனதையும் நிறுவான உள்ளமாக இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மனதோடைய உள்ளமும் சொக்கான புரத்தோடு இருக்கிற நேரத்தில் அவன் வாழ்க்கையில நிம்மதியை எதிர்பார்க்க முடியும் உள்ளம் சொப்பில்லாக இருந்தால் வாழ்க்கையில நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே அல்லாவுடைய நெல்லை யார்கிறேன் ஐந்து அறிவு எடுத்துக்கொண்ட அந்த நிலங்கள் கூட கண்டிப்பாக இனத்த அவர் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்க்கிறோம் அது கூட சண்டமன்றம் இல்லை அப்படின்னா சிறந்த படைப்பு என்று வர்ணிக்கக்கூடிய வர்ணிக்கப்பட்ட அழகான படிப்பு என்று வர்ணிக்கப்பட்ட இந்த மனிதன் மிருகங்களை விட உண்டு வருகாக நான் எந்த வாய்ப்பு அந்த மாதிரி பேச வரல கொடுவான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறேன் இந்த மனிதன் அழகான படிப்பாக படிக்கப்பட்ட இந்த மனிதன் கண்ணியமான பறிமுலத்தில் படிக்கப்பட்ட இந்த மனிதன் இருந்து கொண்டிருக்கிறார் நந்தி கட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்நாயக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான் மனிதனு நாங்க அழகான ஒரு உருவத்தில் பழச்சிருக்கிறோம் برميليا. الله عليه لكي ليا. لقبل قابقتنا الإنسان في احسنك النبير. من نور رسل الله يفر جوابان. إن الإنسان لربه لك نور. إن الإنسان لذونك الصال. قلائك تلعان. இப்படி எல்லாம் மனிதனுடைய மனித தன்மை இல்லாமல் வாழ்வதனால் அவரை பற்றி அல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிருதுவான குணம் சொத்தான குணம் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில இருக்கிற நேரத்தில் தான் வாழ்க்கையில வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கையில சந்தோஷம் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒவ்வொரு மனிதனையும் பாடம் யாரையும் எதிரியாக பார்க்க கூடாது முஸ்லிம் தான் என்னங்க கருத்து முஸ்லிம் தான் கருத்து என்ன முஸ்லிம் கருத்து இன்னி மனத குற்றி இல்லாத என்னங்க முஸ்லீம் மந்த குத்தி இல்லாதவன் போகாதவன் போகாதவன் உள்ளத்துல வைராக்கியம் இல்லாதவன் உள்ளத்தில குரோதம் இல்லாதவன் உள்ளத்தில புரோதம் இல்லாதவன் இவன் தான் முஸ்லீம் எவந்த வைராக்கியம் இருக்குமோ எவந்த உள்ள புரோதம் இருக்குமோ எவங்க உள்ளத்தில விரோதம் இருக்குமோ உள்ளத்தில் பகைமை இருக்குமோ எவந்த உள்ளத்தில் போட்டி இருக்குமோ எவன் பொறாமை இருக்குமோ இவன் ஒரு காலம் முஸ்லீமாக இருக்க முடியாது அவர்கள் முஸ்லீம் சொல்லுகிற நேரம் என்ன சொன்னார்கள் யார் வாஸ்லீம் சொன்ன சொல்லையோலையோ தொந்த நெல்ல அன்பு சொன்னே இன்றைக்கு எங்கட வாழ்க்கையை நாம பாக்கிறேன்னும் எங்க உள்ளத்தை நாங்க கொட்டு பார்ப்போம் கேள்வி கேட்போம் எந்த உள்ளம் இருக்கி நினைக்கிறானு இஸ்லாமிய நெல்ல உள்ள மோசமான நிலைமையிலே உள்ளம் அந்த அளவுக்கு கேவலமான முறையில் இருந்து கொண்டிருக்க நெல்லா இருக்கிறத பற்றி சந்தோஷப்படுற அழுமா போராமப்படுது இஸ்லாமிய நெல் அடி ஆடுகிறேன் அவர்கள் சொன்ன ஒரு அடிசை அருமை நபி அல்லா அலி அவருடைய அடிமை அனைத்து அவர்கள் அறிவிக்கிறார்கள் நடிகர தள்ளல் காலத்தில் அவர் சொன்னார்கள் உங்களில் ஒருத்தன் மூமினாக மாட்டான் உங்களில் ஒருத்தன் மூமீனாக மாட்டான் விரும்புகிறத தன்னுடைய தகவலுக்கு விரும்பாலும் அரைக்கும் நான் எப்படி வாழணும் நினைக்கிறனோ அது மாதிரி அவனும் வாழணும் நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறத விரும்புகிறனோ அவனும் அது மாதிரி இருக்கணும் உணராத வரைக்கும் எவனும் அப்படி என்று விரும்புறியோ உன் மனசுல என்ன என்ன எல்லாம் வரணும் என்று ஆசைப்படுறியோ இந்த ஆசை மத்த மக்களோட வாழ்க்கையில் முஸ்லிம் ஆகுவா இஸ்லாமிய சகோதரர்கள் எனவே சகோதரத்துவம் ஒற்றுமை ஐக்கியம் ஒரு ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில இருக்கிற நேரம் அந்த முஸ்லிமுக்கு எந்த பிரச்சனையும் ஒரு கிராமத்தை இருந்து கொண்டா عند كرامة الله تقولهم تغمر التوامن تقولهم ونسونينهم عند كرامة الكماء عند كرامة تيه يستم ملايق المصيبة يلوم عار الله عند كالس يصفار الله عند فنكنا عار الله بركة يرانتم عار الضالبهم ياريكم ولو ان اهل القرى امنوا واتقونا فتحنا عليهم بركة من السماع والأرض ஒரு கிராம அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க பயபத்து உள்ளவர்களாக இருக்கிறாங்க உள்ளவர்களாக இருக்கிறாங்க புரோதம் இல்லாம இருக்கிற ஒரு ஊரு அந்த ஊருக்கு அல்லாட இறங்குது பெருமைக்கிறார் ஒரு உருக்கமான ஒரு உரையை நிகழ்த்தினான் சொன்னாங்க தோழர்களே கர்ப்பனை விட வெள்ளையன் சார்ந்தவன் என்று நினைச்சிட அழகி சார்ந்தவன் என்று நினைச்சிட கரப்பனை வெள்ள வெள்ளையன் அதனால இவர் பெரிய சிறமானால் அப்படி நினைக்கிறவான இவர் அறவி இவர் அடமி அட் தாழ்ந்தவன் என்று நினைத்தேன் மனிதர்களே உங்களை நாங்க ஒரு ஆண்ட பெஞ்சா படிச்சோம் உங்களை நாங்க கோத்திரங்களாக கிளைகளாக பிரித்து வச்சிருக்கிறோம் ரொம்ப சிறந்த படத்தை வச்சு பார்க்க வச்சு பார்க்கிற இல்ல குடிசை உள்ளடிசை உள்ளதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே அல்லாவுடைய நிலைய எனவே அல்லாவுடையரசம் அவர்கள் யாரையும் அந்த சாந்த ஜாதி கீழ்காதி உயர்ந்த ஜாதி என்று சொல்ல வித்தியாசம் அங்கே அம்மாவுடைய பாருங்க இருந்து பெரிய பெரிய சகாபாக்கள் பெருத்த சகாபாக்கள் கண்ணியமான சகாபாக்கள் எல்லாத்தையும் மதினாவுக்கு மதினாவுக்கு வந்தவுடன் கூட்டாளி முதலாவது ரெண்டு பேரும் உள்ளத்துக்குள்ள பரப்பரமாக பாருங்க அங்க முதலாவது வந்து மக்கள் மக்களுக்கு முஸ்லீம்கள் மன்னத்துக்கு வந்த நேரம் முதலாவது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர் அல்லாவுடைய நெல்லையார்களே உள்ளம் பிரிஞ்சு விட்டால் உள்ளம் பேசுமை அடைந்து விட்டால் அல்லாட உதவியை காண முடியாது அந்த சைத்தாருடைய ஆட்சி வந்துடும் சைத்தாருடைய ஆதிக்கம் வந்துடும் ஆதிக்கம் வந்துவிட்டால் உதவி சூரமாக உதவிடும் அல்லாக்கு வழிபாருங்க அல்லாவுடைய ரசூலுக்கு வழிபாருங்க நீங்க பிரிஞ்சிடாதீங்க வேற்றுமை பெற்றாதீங்க அப்படி நீங்க ஆட்சி அதிகாரம் எல்லாம் பேசுறோம் உங்க கண்ணியம் பறந்துரும் போலியா பேசுறீங்க பேசுறீங்க நெல்லடி ஆளுகளை இன்றி முழு உலகத்துரிய பார்வையும் எடுத்து பார்க்கிற நேரம் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய ஆராய்ச்சிகளை பாருங்கள் முஸ்லிங்களுடைய நிலைமைகளை பாருங்கள் முஸ்லிம்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் படிப்புள்ளவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் ஆழ்ந்தவர்களாக இருந்தார்கள் நாட்டை ஆழ்ந்தவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் தைரியமானவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் சொத்துக்கள் செல்வங்களில் மிதந்தவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு கட்டம் கட்டம் கட்டமாக ஒவ்வொரு நாடு விழுந்து போகவே ஒவ்வொரு பொருளாதாரத்திலும் மாற்றி கொடுக்கிறான் ஒத்துகை இல்லை அவனை இவனை இலாதி அவனை காத்த இயலாது அன்புக்குரிய இஸ்லாமிய சோகர்களை அல்லவுடைய நெல்லறார்களே எனவே நடிகநாயகம் கல்லல்லாகும் வலியுறுத்தின சொன்னார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது அடியா இன்னமும் காட்டப்படுகிறது அல்ல அந்த சட்டத்தில் எல்லாரையும் மன்னிக்கிறான் ஆனா ரெண்டு பேரும் மன்னிக்க மாட்டோம் ரெண்டு பேரும் மன்னிக்கிறது உள்ளத்தால பிரிஞ்சு நல்லா இஸ்லாமிய நெல்லடி யார்களே எனவே அல்லாஹு ரஹீம் இறக்க முள்ளவனாக இருக்கிறான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் பாவங்கள மன்னிக்க கூடிய இருந்து கொண்ட உள்ளத்திலும் இருக்கணும் மறக்கணும் மறக்கணும் இது உள்ளதுல ரொம்ப ரொம்ப குறைவாக வைராக்கியத்தோட வாழ்கிறோம் எத்தனை தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறு மன்னித்து மறந்து வாழ்கிறவன் தான் உண்மையான முஸ்லீம் அவன் தான் மதித்த மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும் மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறான். மன்னிக்க கொடுக்கணும்ன்னுடைய மரங்க அப்படி நீங்க பாவத்தை மன்னிக்கிற பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீங்க விரும்ப மாட்டீங்க எப்பமர் அலி அல்லாஹுடைய கருத்தை எடுத்து வந்தவரேஷி அவர்கள் எடுத்துக்காட்டு பின்னுக்கு பேசல சில அவர் நீ செஞ்ச வேலை எனக்கு பிடிக்கிற மறக்க மாட்டேன் ஆனா நீ செஞ்ச வேலை அது எங்க உள்ளத்தோட்டு போகாரு மறக்கெயலாம் இப்படி சொல்லப்படுறாரு மன்னிப்பு கொடுத்தார்கள் மறந்தார்கள் உமர் நீங்க எங்களை கொள்ள வந்து வந்தாலே என்று சொல்லி அவங்களுக்கு முன்னால பேட்டிக்கணும் மறந்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரி அல்லாவுடைய நெல் அளே ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹு வித்தியாசமா படைத்திருக்கிறார் சிலவங்கட உள்ளத்தை சிலவங்களை உள்ள வந்து கொஞ்சம் சொத்தா இருக்கும் மனசுகளை எடுத்துக்கொண்டா மனசுகளையும் ரஃபானவங்களும் இருக்கிறாங்க சொக்கானவங்களும் இருக்கிறாங்க அவங்களை எடுத்துக்கொண்டா அவங்க கொஞ்சம் சொக்கான இப்ராஹிம் அணிஸ்லாச்சு அவங்க எடுத்துக்கொண்டா அவங்க கொஞ்சம் சொக்கான உங்களை எடுத்துக்கொண்டா கொஞ்சம் ரஃபான சொத்தான உமர்த்த மனிதர்கள் ஆனாலும் மிருதுவான குணமாக இருந்தாலும் சரி கடினமான குணமாக இருந்தாலும் சரி உள்ள வேறுபட பாருங்க யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டு கைதிகளாக குடிக்கப்பட்டாங்க இந்த காவிர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் படிப்புகள் கொஞ்சம் குறைஞ்சவங்களுக்கு படித்துக் கொடுக்கிறதுக்கு வச்சுக்கொள்வோம் கொஞ்சம் வேலை வட்டி செய்யறதுக்காக களை வச்சுக் கொள்வோம் அவங்களுக்கு அவங்களால நாங்க பிரயோஜனம் அடைஞ்சு கொண்டே அதனால செஞ்சு கொள்வோம் இப்ப ரசுலா ஊட்டுக்குள்ள போறாங்க வண்டி முடிவு எடுத்தாங்க என்ன முடிவு எடுத்தாங்க கொள்றதுல அவரை வச்சு நாங்க வேலை வாங்குவோம் படிச்சு கொடுக்க சொல்லி போட்டு இப்ப ரசூல் கொஞ்சம் பாருங்க உமர்ற மஞ்சுராவை தாக்கம் அதுக்காக வேண்டி கையாளக்கூடிய முறையை கொஞ்சம் பாருங்க உமரதுலாக உள்ள முடிஞ்சு கொள்ளாமனுக்கும் உள்ள கொஞ்சம் அப்படி இப்படி ஆகாம இருக்கிறதுக்குரிய முக்களும் போல இப்ராஹி நபி கேட்டாங்க ஒரு துவா என்ன து கேட்டாங்க என்ன கேட்டாங்க மாறி செய்யிறானோ அவனுக்கு நீ தண்டனை கொடுக்கிறான் தண்டனை கொடுக்கிறாரு நீ மன்னிச்சியா எப்படி இப்ராஹிம் இருக்கலாம் கேட்கிறாங்க என்ன பின்பற்றவன அவனுக்கு வைத்திரி சேர்த்து வைத்திரி அப்படி சொல்லி போட்டி எனக்கு மாறி செய்யறானே எனக்கு துரோகம் செய்யறானே என்னை அவனை நீ தண்டிச்சிரா அவனை மன்னிச்சிட் ஆகலாம் சொல்ல சொன்னார்கள் அது மாதிரி போல நீங்க நீங்க எப்ராஹி போல ஈசா போல சொல்றங்க ச நீங்க இப்ராிம் க நீங்களும் நீங்களுக்கும் சென்றி நபிம் உங்களுக்கு இருக்கி எப்படி நபி கூட இருக்கும் உங்களுக்கும் சென்ட் நபிமார்கள் அவரம் அவர்களுடைய அழிச்சு போடு இல்லாத அந்த அந்த நடனமான போக்க கையாடுகிறார்கள் இவருக்கு இவர்கள் உள்ளத்தையும் சாதுபடுத்தி அவர்கள் உள்ளத்தையும் சாதுபடுத்துகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய நெல்லடியார்களே அஜிவன் குரு மாணி நபி அல்லா குத்தும் தன்னுடைய வேலைக்காரன் தன்னுடைய வேலைக்காரன் ரெண்டு பேரும் பயணம் போறாங்க போற நேரம் சொன்னாங்க மகனே மகனே உனக்கு ஒரு ஒசியத்தை கேட்கிறீங்க உபதேசம் பண்ணுகிறேன் என்ன உபதேசம் தெரியுமா நீ காலையாக யாருக்கு மாறுதார யாரு கோபத்துக்கும் உள்ளாகினவராக ஆகிறார யாருடைய உள்ளத்தை உடைச்சுக் கொள்ளாம உன்னுடைய காலையை கடக்கப்பாரி உன்னுடைய மாலையை கடக்கப்பாரி அப்படி நீ கரு மாறிவிடுவாய் என்னுடைய நாளை சுவர்க்க என்னோட இருப்பான் என்னோட இருப்பான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரன் நெல்லடி அப்ப என்ன செய்யணும் உள்ளத்தை உடைச்சுக்கூடாது மறக்கணும் எடுத்துக்கொள்ளணும் பாருங்க பெருநாள் வருகிறது பெருநாள் வந்தா என்ன செய்யணும் ஒவ்வொரு ஹஜ் பெண்ணால் நோம்பு பெருநாள் வருகிறது நோம்பு பெண்ணாலை முசாபரா செய்யறோம் முசாபா செய்யணும் இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்க ஒன்று சேர்வோம் ஏழைகளுடைய வெள்ளிக்கிழமை என்பது ஏழைகளுடைய பெருநாள் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் முழு ஊரும் சேருது அந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நாம் எத்தனை பேர் முசாத்திரம் இமாம்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள் பின்னால எல்லாரும் முசாஜி என்ன உள்ள இறக்கம் தான் எந்த நேரம் உங்களோட நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம் என்பதை உணர்த்த கூடிய மாதிரியான ஒரு செய்கிறோம் இருக்கிறேன் பாதுகாக்கப்படுகிறது இஸ்லாமிய தகவல்களை முதலாவது எங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நான் நடக்கிறேன் அக்கம் பக்கத்து காலத்தோடு முடிஞ்சும் இல்லாம சட்ட சச்சரவு இல்லாம அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி வாப்பாக இருந்தாலும் சரி நமக்கு சண்டை வந்துடக்கூடாது சண்டை வந்திடக்கூடாது அவர்கள் எந்தபிமார்களோ எந்த மனைவிமார்களோடும் சண்டை குடிச்ச மாதிரி அடிச்சு ஏசி அப்படி எங்கேயும் காணப்படுவதாக இல்லை ஒரு நாள் சொல்லதான் இருக்கிறவங்க ஆய்ச்சார் உரியா அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க இருக்கிற நேரம் இன்னொரு மனைவியில வீட்டில இருந்து ரசூல்தான் ஒரு சாப்பாட்டு மரவள சாப்பாட்டு மரவ இப்போ தெரியாவா இவ சாப்பாடு நினைச்சு வந்த சாப்பாட்டு மரவை தூக்கி அடிச்சு விட்டாங்க பூஜில சாப்பாட்டு மரபு தூத்துல உடஞ்சத்தோட சசூர்லா ஓடி வந்து அப்படியே தெரியாது சொன்னாங்க சோழர்களே ஆயுஷா கொஞ்சம் ஆயுஷா கொஞ்சம் சூடாயிட்டா நீங்க கணக்கெடுக்க வாரம் சின்ன பிள்ளைதானே கணக்கெடுக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முட பாத்திரம் அல்ல இது ஊராட்சி பாத்திரம் பாத்திரத்துக்கு பயிலாக பாத்திரம் கொடுத்துருங்க பொறுமையை கண்டுபிடித்தார்கள் ஆத்திரப்படவில்லை ஒரு கணவன் மனைவி கட்டத்தில் முருகன் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை கொஞ்சம் முருகன் வந்தத்தோட ரெண்டு நாள் மூணு நாள் குடும்பத்துக்குள்ள போற காடுக்குதான் போறேன் அந்த காதிகாரி எனக்கு பரவ அந்த காதியாரே எனக்கு பிடிப்பு இல்லை அப்படினு மறந்துட்டாங்க சொன்னாங்க உடனே ஆயிச்சியா இப்ப ஹாதி ரெண்டு பேரும் போட்டு என்ன பிரச்சனை என்ன அப்படியா கேட்க அப்படி யோசிக்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க மருமகனும் என்னக்கு வந்திருக்கிறாங்களோ நேரம்லா சொன்னாங்க நீங்க சொல்றாங்க நீங்க பிரச்சனைய செல்வதாக இருந்தால் உண்மையை சொல்லணும் என்று சொன்ன உடனே காதியாருக்கு கோமன் விட்டார் அரண் கண்ணன் கோமந்தி கண்ணத்துக்கு அறந்து விட்டாரு யாருக்கு உடனே மாப்புலா காலியார் அவங்களே எங்ககிட்ட முன்வைக்கத்தான் வந்தோம் என்ன சொல்ல தீர்ப்பு கேட்டாங்க சொல்வதாக இருந்தால் உண்மையு சொல்லுங்க அல்லா கூடிய விட உண்மை பேச யார்க்கா உலகத்துல அல்லாவுடைய பேச்சு பேச்சு அப்படிப்பட்டாங்க அந்த இடத்துல தன்னுடைய குளத்தை காத்தாங்க இப்படித்தான் கணவன் மனைவி மரத்துல கண்டு வந்தாலும் பிரச்சனை படுத்திட கூடாது அமைதி காக்கணும்மாத்துல பிறச்சு வந்தாலும் அமைதி காக்கணும் தோட்டத்துல ஒரு சகோதரப்படுத்துறல்ல செஞ்ச தவற ஒரு பாவம் செஞ்சான் என்னவாகும் இவர் செல்றவர் சூழலை ஆகிடுவாரு நியூஸ் வைரலா பரவிய ஒரு நியூஸ் நாலாம் ஆண்டு படித்த சின்ன பிள்ள பத்து வயசு தாண்டல்ல இந்த புள்ள படித்த புள்ள நாலாம் ஆண்டி பெருசா வாணிபில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பத்து வயசு சொல்ல எப்படி இருக்கும் இந்த தூக்கு போட்டு சத்து சத்து பேச்சு மாறி பக்கத்தில் என்னச்சு காட்டி யாரு அந்த தெரியும் உமா மாப்பா இல்லாதோட ரொம்ப மனப்பாக இல்லாம நண்பர்களை கல்யாண ஆக்கினால் மூணு நாள் அந்த மாணவர்களும் மாணவிகளும் ஊர் பிள்ளைகளும் அந்த வயசு நாலு வயசு பத்து வயசுல இப்படி ஒரு குத்துவாத்திய பேசி பேசிய பேசி உள்ள கடைசியில் தற்கொலைக்கு அந்த குழந்தை ஆகிட்டு குழந்தை தற்கொலை சீர்த்திக்கு காரணமாக சொல்லணும் கூட ஒரு பெண்ணணி உம்மா ரெண்டு பிள்ளை உமா ஒரு முஸ்லிம் சகோதரி அவரானே ஒரு அந்நியானோடைய பொறுப்பை ஏற்படுத்தி அந்த அந்த வீடியோ வைரலா கரவி கடைசியில மார்க்கத்தை விட்டு அவருடைய ஒருத்தார் மன்னிக்கணும் தகவல்களே நான் சொல்றேன் உங்க கேட்க இந்த வீடியோ ஷேர் பண்ற வேலைக்குதானே யாரும் ஒரு கிருத்ரா லாபம் ஒரு பாலம் இப்படியான வீடியோ உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அந்த வீடியோ எடுத்தான் தானே அந்த வீடியோவை எங்க எடுத்தான் அந்த வீடியோவை எடுக்காம ரெண்டு கண்ணத்தை அனுப்பிருந்தா இந்த மட்டு அல்லா கிட்டவாக சொல்லணும் அல்லா கிட்ட பதில் சொல்லியாக அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாவுடைய நிலையார்களே பாவங்கள் இருந்து ஒதுங்குங்க பாவங்கள் ஒதுங்குங்க மனிதர்களோட நல்ல தன்மையோட நல்ல பண்போட வாழ பழகிக்கோட ஐக்கியத்தோட வாழ பழக யார கண்டாலும் சிரித்த முகத்தோட இன்முகத்தோட வாழ பழகி கொள்ளுங்க நன்மையான திண்மையான காரியங்கள் கலந்து கொள்ளுங்க யார்களை கலந்து கொள்ளுங்க மயிட்டு வீட்டுக்கு கலந்து கொள்ளுங்க கல்யாணம் வீட்டுக்கு போங்க வைராக்கிய வைக்காதீங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு இன்னும் என்ன அவரை வீட்டுக்கு போக கூடாது அவனுடன் பேசக்கூடாது கூடாது அவன வயிற்றுக்கு வரவிடாது அவன வீட்டுக்கு எதுவும் எதுவும் கலந்து கொள்ளக்கூடாது வைராக்கியம் குரோதம் இப்படியான கேவலம் கட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிற உமா பாப்பா பயந்து கொள்ளுங்க மௌத்தா நிம்மதியாக இருக்க முடியாது பயந்து கொள்ளுங்க மௌசா நிம்மதியாக இருக்க முடியாது அதனால மௌத்துக்கு முன்னால் அல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் நண்பனு கிட்ட கேட்கிறாங்க நண்பனே இந்த ஜனாதா நாம கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜனாதா என்னத்தை விரும்பும் இந்த ஜனாதாக்கு என்ன சந்தர்ப்பத்தை ஜனாத எதிர்பார்க்கும் அவர் சொன்னாரா ஜனாத அறிவாக்கமாகும் கொஞ்ச காலம் சந்தர்ப்பத்தை சரையன் செய்யலாம் சந்தர்ப்பத்தை சரையன் செய்யலாம் சக்கராத்துரிய நிலைமையில என்னத்து காக்க போறோம் சக்கராத்து நிலைமையில என்னத்துக்காக ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை தாய்லாம் சந்தர்ப்ப ஒரு சந்தர்ப்பேர்ப்பார் சந்தர்ப்பத்தை நண்பரே உனக்கு அல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை உனக்கு தந்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்கா பயன்படுத்தி அவர் பேச அதிகமாக அதிகமாக வந்து எப்படிப்பட்ட அவர் சித்தேங்க அவங்களை பூப்பிட்டு சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹுமே இன்னி வரம்பு நசி اللهم إني ظلم دنفسي ظلماً كثيراً ولا يغفر الظلوب إلا أنت تغفر لي مغفرة من عندك ورحمني إنك أنت الغفور الرحيم عبتك يا تلو ملكور يا ردواء رسول الله شنو كنت تعالي إنت دعا ما غولمتو أنا يوشنا بني بارنك إذا دعا كنت كنت بارنك يا الله يا الله نا عديقا ما خيرت كنيا عندك جدت உலகத்துடைய அமர்களை வச்சு அவங்க ஒரு அப்படிப்பட்டவங்க அதிகாரம் செய்வதை செய்வதை அல்லா விரும்புகிறான் அதனால்தான் முன்பின் மன்னிக்கப்பட்ட நபிகளிடம் அவர்களிடம் சொல்லுங்கப்பட்ட நபிகணாயகம் கூட அதனால அதிகமாக செய்ய எல்லாருடைய மன்னிப்பு கேளுங்க ஒற்று அல்லா செல்லுற நம் அணுடைய பாவங்கள் பெண் எல்லாம் அழுத்தர் உருவானாக பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் மனைவி குழந்தைகள் உத்தார உறவினர்கள் சகோதர சகோதரர்கள் உலகத்தில் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்கள் பெண்கள் எல்லாம் அளித்தர் உருவானாக